அவர்களுடைய வாழ்நாள ஆகியுள்ள ஏதாவது ஒரு தடவை அந்த புனிதமான ஹஜ்ஜையும் முடிப்பது மிக முக்கியமான ஒரு கடமை மேலான பெரியார் கடை கணவான் கணேஷாக இந்த கடமைகள் அனைத்தும் சில சந்தர்ப்பங்களில் கடமையாகனாலுங்க ஆனா இப்பொழுது ஒரு ஆகமான பிரயாணத்தை செய்கின்றார் சுமார் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஒரு ஐம்பத்தி ஆறு மைலுடைய தொலை தூரத்தை கடக்க போகின்றார் அவருடைய பிரயாணத்துல தொடர்ந்து நோன்பு பிடிப்பதை கொண்டு அவருக்கு சரியான சிரமம் கஷ்டம் என்றிருந்தால் அனுமதி அடிப்படையில ஒரு வருடம் உதாரணமா ஒரு தலைப்பிறையில தன்னுடைய தொழிலையோ பிசினஸையோ ஆரம்பிச்சாரு அடுத்த வருஷம் முஹர்ரம் தலைப்பிறையில தான் அவருக்கு ஜக்காத் கடமை ஒரு அந்த தலைப்பிறைக்கு முன்ஜினத்தினம் உதாரணமா துல்ஹ மாதத்துடைய திரை இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதுல அவருக்கு வந்து வந்த ஒரு மில்லியனுக்கு அவர் ஒரு கணியை வாங்கிச்சாரு தங்கறதுக்கு அல்லது ஒரு ரெண்டு மில்லியன்ல ஒரு வீட்டை வாங்கிச்சாரு அல்லது ஒரு அஞ்சு லட்சத்துல ஒரு வாகனத்தை வாங்கிச்சாரு இப்ப அவரு தக்கா கடமை இல்ல ஏன் ஒரு வருஷம் அவருக்கு நூற்றுக்கு நூறு ஆகல ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால அவர் அந்த பணத்தை வேற ஒன்னுல அவருடைய சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணி விட்டாரு வேளால பெரியார் கலைய கார வான்கணேஷாக அவர்களே அதே மாதிரி ஹஜ் எடுத்துக் கொள்ளலாம் ஒருச்சு ஆனா இப்ப அவருடைய ஆனா போறவால வழிகளில் யுத்தங்கள் நடக்குது அந்த நாடுகளை தாண்டி போக முடியாது இந்த மாதிரியான கட்டங்களை ஹஜ்ஜ பின்படுத்தலாம் தவருடைய வேலையில நோன்பிந்தி பிடிக்கலாம் ஜக்காத்துடைய நிபந்தனைகள் பூர்த்தியாக விட்டால் ஜக்காத்த பின்படுத்தலாம் ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டா மேலான பெரியார்களே கனவான்களே சகோல்களே அது எந்த கட்டத்திலேயும் அந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை சபராக இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்தாலும் சரி நோயாளியாக இருந்தாலும் சரி சுகமாக இருந்தாலும் சரி இரவு நேரம் பகலுடைய நேரம் கடும் குளிர் கடும் எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும் சரி தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை மத்தமொத்த அமல்கள்ல வேணும் என்றாலும் ஒரு சலுகையை சந்திருக்கின்றான் ஆனால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த சலுகையும் இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி அவனுக்கும் அவளுக்கும் விடையா ஆண்கள் அவர்கள் எந்த கட்டத்திலையும் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் தொழுகையை ஆகும் உங்களால் நின்று உட்கார்ந்து கொண்டு உங்களால் உட்கார்ந்து படித்துக் கொண்டு தொழுங்க நீங்க அப்படி எந்த ஆட்டம் அசைவும் ஒன்றுமே இல்லை படுத்த படுக்கையில் இருக்கிறீங்க ஆனா தொழுகையை விட அனுமதி இல்லை நீங்க ஜாடை செய்யணும் உதாரணமா தப்பும் போது அப்படி கண்ணை அமைக்கிறது கண்ண என்ன செய்யறது மூடுறது அப்படி நீங்க தூரத்துள் பார்த்திங்கன்னா நினைக்கிறது என்ன உடல ஓதையில அந்த மாதிரி ஒரு கட்டம் ஆனா சுய நினைவு இருக்குதுன்னு சொன்னா இப்ப ஒரு கண்ணால் என்ன செய்யறது அந்த தொழுகையுடைய அர்க்கணுங்களை செய்து கொண்டே இருக்கிறது அதுவும் முடியாச்சி கண்ணையும் ஒரு ஆனால மூடினா சொன்னா கல்பாடையாவது சொல்லணும் மேலான பெரியார்களே கலவான்களே சகோர்களே தண்ணி இல்லாமருக்கு தண்ணி இல்லாத்தையும் உதாரணமாவே இங்க வேற வேற மதுகப பின்பற்றி வேற எதிரையும் அடிக்கலும் ஷாபி மதுகபலத்தான் புழுதி உள்ள சுத்தமான மண் அதல்லாது இன்னும் சில மதுகபுகள்ல போனா மண்ணுடைய இனத்தை சேர்ந்ததையும் தயமும் செய்யலாம் மண்ணுடைய இனத்தை சேர்ந்தது உலகத்தில் உள்ளது எல்லாமே மண்ணால தான் படைக்க பாத்தீங்க அல்லா என்ன சொல்றான் மின்ஹாக்கும் நாங்க உங்களை மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் அதனால இம்மா மாணிக்குடி அடிப்படையில தொடயில அடிச்சு தைமுகம் செய்யலும் இப்ப நீங்க பிளேட்ல போறீங்க அப்ப உண்டுமே இல்ல அதையும் உங்களை தைமுகம் செய்யலாம் உங்களுக்கு சுத்தமான மண் கிடைக்கல பழகையை மதிக்கலாம் ஏன் பலக மரத்திருந்து வந்தது மரம் முறைந்தது மண்ணில் இருந்து புழுதியுள்ள மண் தேவையில்லை மண்ணுடைய இனத்தை சேர்ந்த அனைத்தே கொண்டும் தைமும் செய்யலாம் மேலான பெரியார்களே கனவான் கணேஷ் அவர்களே அதனால பிரயாணம் செய்கின்றோம் நாங்க மேல பிளேட்ல பறக்கிறோம் அல்லது கீழே அதாவது கப்பல்ல போய் கொண்டிருக்கிறோம் இங்க தன்னை இல்ல தைமும் செய்யலான்னு சொல்லி யாருக்கும் அனுமதி இல்லை அந்த அளவுக்கு தொழுகை மிக முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு மற்ற எல்லா வணக்கங்களை அல்லாஹ் முன்டாண்டி போறாங்க அல்லாவுடைய தர்பார் நபி அவர்கள் போய் நிற்கிறாங்க கொடுக்கப்பட்ட மிக விசேஷமான ஒரு அமல்டா தொழுகத்தான் வர்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் வித்தியாசமாக இருக்கலாம் இப்ப நாங்கள் அதிக்கிறோம் போறோம் அதுல டிஃபரன்ஸ் இருக்கலாம் நாங்கள் முகருக்கு நாலு ஏஷாக்கு நாலு மகிழவுக்கு மூணு சுமகு இரண்டு சொல்கிறோம் அந்த அரக்காத்தில அந்த நேரத்துல வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அனைத்து நபிமார்களுக்கும் அல்ல இந்த தொழுகையே கடமையாக்கு நதிமார்கள் என்ன மிருகங்கள் நபிமார்கள் என்ன பறவைகள் அவைகள் கூட சொல்கின்றதுல அல்லாஹூ சுபான கேட்கின்றான் அலந்தி நீங்க பார்க்கலயா வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அன்னல்லாஹு மம் வமன் பில்லன் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவர்கள் ஒவ்வொன்றும் அவைகள் எப்படி சொல்லணும் அதையும் அறிந்து வைத்திருக்கின்றது அதையும் அறிந்து வைக்கின்ற சஜிதா செய்வதாக து இன்னும் ஆயத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மனைகள் எல்லாமே சரிதா செய்வதாக குறிப்பிடுகின்றார் மேலான பெரியார்கரே கணவான் கணேஷ் அதனால தொழுகை என்பது கடந்த காலத்துல வாழ்ந்த அதிகமான நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லா சுபானால் இந்த தொழுகையே கடமையாக்கி இருக்கின்றார் எந்தனவே كده حضرت موسی عليه السلام அவர்களைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல குறெண்டால் வஹாயினா الى موسى باخي انت تبوؤوا لقومك باب مصر بيوتا واجعلوا بيوتكم قبلته واقيموا الصلاه موساكم அவருடைய சகோதரர் 하रुኑக்கும்လည်း വഹൈ അറവിതം நீங்க இந்த பட்டணத்துல உங்க கூட்டங்களுக்காக வேண்டிய வீடுகளை கட்டेंगे அந்த வீட்ட கூட واجعلوا بيوتكم قبلتا واقيموا الصلاه உங்களுடைய அந்த வீடுகளுக்கு நீங்கள் நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அவர்களுக்கு அல்லா உத்தரவிட்டார் அவர்கள் தன்னுடைய மனைவி அவர்களுடைய மனைவி அவர்களையும் அவர்களையும் அந்த மனித சஞ்சாரம் இடத்தில விட்டுட்டு வந்து என்ன துவா செய்தாங்க ரப்பனா இன்னி அக்கின் நபி அவர்களுக்கு அதாவது அவர்களும் என்ன கூறுகின்றார்கள் இருக்கும் காலம் எல்லாம் தொழுவும்படியும்படியும் அல்லா என குத்தரவிட்டு கணவான்களே சகோர்களே அதனால எந்த கட்டத்திலையும் தொழுகையில் இருந்து இல்லை மற்ற வணக்கங்களுக்கு சில சில நேரங்களில் சில சில நேரங்களில் அல்லா மன்னிப்பு தரலாம் தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஒரால் பாலிகாகை அவர் மரணிக்கின்ற வரைக்கும் அவனுடைய அவருடைய உடலை விட்டும் உயிர் பிரிகின்ற வரைக்கும் தொழுகையை விட அனுமதி உலக திருடங்களுக்கு உள்ள கட்டங்கள்ல ஆக பயங்கரமான ஒரு கட்டம் தான் யுத்தம் போர் நடந்து கொண்டிருக்குது ஜிஹாத் நடந்து கொண்டு இருக்குது அப்படி பயங்கரமான சண்டை நடக்கப்பட்டுகள் கழுசைகள் உருண்டோடும் அங்கே இரத்தங்கள் கொட்டி கொண்டிருக்கும் மனிதர்களுடைய கைகள் கால்கள் அங்கே வச்சப்பட்டு வீசப்பட்டு கிடக்கும் இந்த கட்டத்துல கூட அல்லாஹு விட அனுமதி தரல கூட அப்பொழுதும் அல்லாஹூ கூறுக்கிறது எந்த முறையில சொல்லணும் தோழுவது மாத்தமல்ல நடக்கூடிய பின்னால இன்னொரு தன்னுடைய நிலையில வந்து நின்று அந்த இமாமூட பின்னால் அவசரமாக எதிர்பார்த்து முடிச்சி காத்தொந்து முடிச்சு தக்காகத்துக்கு வந்தவுடன் அவங்களோட சேச்ச சலாம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஏழு செய்யப்பட்ட தெளிவுபடுத்து இருக்கலாம் சிக்கலாக இருக்கலாம் நபியுடைய சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஏற்பட்டு இயக்கத்தை அல்லா தொழுகை கொண்டு இணைத்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு உலகத்து இயக்கம் நேர் மாறுபட்டு இருக்குது உங்களுக்கு இங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இங்க கேரளால்தான் மூணு டபிள்யூ நம்பையில தான் அதாவது என்ன இங்குள்ள அந்த வய இந்த மூனே அடுத்தாது முறை இயக்கையும் நிலைமைச்சு அவர்களுடைய வேதார் நானக்கென்ன மூர வேதார் மலை பெயிரவேரேனவேல் மேல் அறிக்கறவேலே நம்மள ஒட்டுறியவேரேன கூல் இது மாறி மாறி வருவேனா மனிதர்கள் மாறிட்டாங்க அதனால உலகத்தோடைய நிலமையையும் அல்லாஹ் மாத்தி விட்டான் மேலான சிறியாக்கரே கலவான்கரே ஷஹூர் கலே அதனால மூணு உலகத்தோடைய இயக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலிகே சொர்க்கை கொண்டு नेते வைக்கற கendant அதனால தன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் அல் ஆஹதுல்லதி பையனா வ பையனஹும் தர்குஸ்தல எங்களுக்கும் அந்த காசிரோட வித்தியாசமே தொழுகே விடுவது தான் சமன் தரக்கா பக்கத்துக்கு அப்பர் யார் அந்த தொழுகை விட்டு விட்டாரோ ஒரு காபிராகி விட்டார் அவருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில எந்த சம்பந்தமும் இல்ல உண்மையில நாங்க பாக்கலாம் எங்களுக்கும் அந்நியங்களுக்கும் மத்தியில என்ன அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்ல எந்த அளவுக்கு என்ன நபி அவர்கள் சொன்னார்கள் பின்னால ஏகத்துவத்திற்கு பின்னால பலா தௌஹீன் ஏகத்துவத்திற்கு பின்னால அல்லாஹ் அவனுடைய அடியார்களுக்கு கடமையாக்கிய கடமைகள்ல மிகவும் அல்லாவுக்கு விருப்பமான ஒரு அமல் என்ற அது தான் சொல்லுக மேலான பெரியார்களே கலவான்களே சகோர்களே அந்த நாள தான் இதுக்கு பின்னால அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் தொழுக அதனால அந்த அமலக்குமார்களை கேள்விப்படுறோம் மலக்குமார்கள் படைக்கப்பட்ட சிலர்கள் சிலர்கள் சஜிதாவுல இந்த அளவுக்கு வானத்தில் இந்த ஒரு நாலு விரலுடைய அளவுக்கு எந்த இடம் கூட காலியாக இல்ல அந்த இடத்துல ஒரு மழைக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு வானத்தில் எல்லாம் மணக்குமார்களை நிரப்பி ஒவ்வொரு மறக்குமார்கள் சிலர்கள் ஆயிரம் கணக்கான வருஷம் நின்ற நிலையில் சிலர்கள் ருக்க சிலர்கள் சிலர்கள் இருப்பல அதனால் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு வணக்கம் அண்டா தொழுகை மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே அதனால துல முதல்ல அமல்கள்ல கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தாலும் அந்த தொழுகையை கொண்டு மற்ற அமல்களை சேலவே நல்லா குற்றம் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆள் சரிவர தொழுகையே பேணுதலா தொழுது வரல அதனால தொழுகை கெட்டுவிட்டா அவருடைய மற்ற எல்லா அமல்களும் கெட்டு போய்விடும் என்று கூறக்கூடிய அளவுல மேலான பெரியார்கரை கணவான்களே சகோர்களே இ கனவான்களே சகோர்களே கொஞ்சம் வெடிச்சு கொண்டு பாருங்க தொழுகையில அது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நன்மையே நன்மைத்தான் உதாரணமா நீங்க என்ன செய்ய தொழுகைக்காக வேண்டி புது செய்ய நபியவங்க சொன்னாங்க உணவு செய்ய ஆரம்பித்தது முதல் இறுதி வரைக்கும் அவருக்கு ஒவ்வொரு உறுப்புகளை கழுக கழுக கழுக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு பின்னால தொழுத முடித்தவுடன் வானத்தை பார்த்து அதாவது வது எடுத்துதர்க்க பின்னால கொன்னமானத பாத்து அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஜல்லி மினத் தவਾਬீன் வ ஜல்லி மினல் முத்ததஹிரீன் வ ஜல்லி மின உபாadik த்தாலிஹீன் இன்ல இந்த துவாபோதின நபி அவர்கள் சொன்னாங்க அவர்க்காகவே இந்த அல்லாஹ் சொர்க்கத்துடைய எட்டு வாசல் கரியம் திறந்து கொடுக்ககள் சொர்க்கத்துடைய ஒரு வாசல் இல்லை இந்த துவாபோதின சொர்க்கத்துடைய எட்டு வாசல் களும் திறக்கப்படுதே அவர் வீட்ல வது செய்து கொண்டு வருகின்றார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை குடுக்கு ான் ஒரு பாவத்தை மன்னிக்குகின்றான் இப்ப பள்ளிக்கு வந்துட்டாரு ஆனா தொழுகல்ல இன்னும் நிறைய சொன்னாங்க அல்லாஹூடிய பள்ளியில தொழுகையை எதிர்பார்த்து காலம் எல்லாம் அவருக்கு தொழுத நன்மை கிடைத்துக் கொண்டே பள்ளியில சும்மாதார்ையும் பின்னால வச்சுட்டு அல்லா அக்பர் அல்லாஹ் மகா பெரியவன் என்னுடைய தொழில் பெருசு என்னுடைய ஜொப் பெரிசு என்னுடைய வீடு பெருசு என்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் பெருசு உலகத்திலுள்ள அனைத்தும் சிறியது அல்லாஹ் அக்பர் அல்லா மகா பெரிய பகைத்து சொன்னவுடன் அவனுக்கு அல்லா பதில் கூறுகின்றான் என்னை தூய்மைப்படுத்திவிட்டான் என்னுடைய என்னை வலிப்படுத்திவிட்டான் என்ன கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறக்கூடிய வேலையில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த இடம் தான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்திய உள்ளது இந்த இடம் தான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்தியில் உள்ளது என்னுடைய அடியானை கேட்டாலும் இதோ நான் கொடுக்குகின்றேன் ஐயா கணாபுத் அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம் இது வரைக்கும் அல்லாஹ் கூறியது ஓ ஐயா கணத்தாயே அல்லாஹ் உன்னிடமே இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதை கேட்டாலும் அவனுக்கு மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இப்பொழுது யாருங்களுக்கு நேரான வழிய காற்று யாருடைய வழி திரா பல்லதி நம் தாலிகி நீ யாரின்ோ நீ யாரின் மீது நியம செய்தாயோ அந்த நல்ல நபிமார்கள் வழிய காத்து இப்பொழுது அவர் ஜுவா செய்யறாரு பின்னால சூரா ஊதராறு பின்னாலுக்கு போறாரு மகத்துவமான மிக உயர்ந்த என்னுடைய அல்லாவை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் உலகத்தில் உள்ளவே الله الله فيه رسول صلى عليه وسلم அவர்களுக்கு சொல்லுறாரு ார் நபிங்க சொ முடித்தோட கேட்டாங்க யார் அந்த யார சூழலா நான் தான் இப்பொழுது நபி சொன்னாங்க நீங்க ஓதினந்த ரப்பநாள் அக்கல் ஹம் இருக்குது இதனுடைய நன்மையா நான் எழுதுவேன் நான் எழுதுவேன் என்று சொல்லி முப்பதற்கு மேற்பட்ட மறக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதான் நான் எழுதுவேன் நான் எழுதுவேன் என்று புகாரில வருது முப்பதற்கு மேற்பட்ட மறக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நபிங்க சொன்ன பின்னால் அவர் போலாது சஜிதாவுக்கு நபிங்க என்ன சொன்னாங்க ரஹ்மான் சஜிதா செய்றாரு அவர் ரஹ்மானுடைய பாதம் அல்லாவுக்கு பாதம் இல்ல கிட்டத்தட்ட முன்னால இவர் தன்னுடைய முகத்தை கொடுக்க வைக்கிறாரு ஒன்றுமே இல்லாங்க ரஹ்மான் சஜிதா செய்யக்கூடியவர் ரஹ்மானுடைய பாதங்களுக்கு பத்திர சஜிதா செய்வதை போன்று பின்னால சொன்னாங்க அக்கரபுமாய கூணுல் அபுதும் ஒரு அடியானக்கும் அல்லாவுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் அதனால தான் விசேஷமா கபூர் தேவைப்படுவதற்கு நெருக்கம் ஆனா சஜிதாவுல தொழுகேல சமல்ல கேக்கலா தொழுகையில அரபிய தவிர வேற எந்த பாஷையையும் யூஸ் பண்ணேலாம் அல்லாஹூ அக்பரின் கட்டணத்திலிருந்து தலாம் கொடுக்கிற வரைக்கும் அரபிய தவிர வேற எந்த பாஷையும் வாயால சொல்லேலா சொல்ல மனசால வேணுமென்றால் நினைக்கலாம் அல்லது அரபியால தேவைப்பட்ட துவாக்களை எவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவையோ ஓத ஓதலாம் ஏன் நபி அவங்க சொன்னாங்க அல்லாவுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு கட்டம் சஜதா மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே வேற எந்த ஏதாவது வணக்கங்களுக்கு கிடைக்குமா இவ்வளோ பெரிய பாக்கியங்களோட பள்ளிக்கு நடந்து வாராரு அவருடைய உடற்பயிற்சி வேற முழு செய்யறாரு தொழு அளிக்கிறாரு அவருடைய உடை சுத்தம் இஸ்ராக்கள் அல்ல சுத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நடக்கிறதுக்கு அதற்கும் நன்மையும் கிடைக்கிது அவருக்கு உடற்பயிற்சியும் கிடைக்குது ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கு அல்லாஹோ சுபான நன்மையை கொடுக்கிறான் என்ற தொழுகையை தவிர வேற எதற்குமே இல்ல மேலான பெரியார்களே கணவார்களே சகோர்களே அதனால தான் தொழுகைய எந்த கட்டத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரும் விடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால்தான் எங்களை மன்னிக்க எங்கள பெண்கள் நினைக்கிறது ஊட்டுல தான் துலக்கணேஷ் அவங்க பாதுகாக்கணும் நண்பிலைக்கி பண்ணிக்கிறாங்க அதாவது பத்தி பேசி முடிச்சிடும் யாராவது வந்துட்டா பார்த்தீங்க அக்கறை சின்ன ஒரு நோய் வந்துட்டா போதும் நோயாளி நீங்க நோயாளிகள் குறிப்பிட்டேன் பெண்களுக்கு நேரத்தை தவிர வேற இந்து கட்டத்திலேயும் ஒருக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு சுய நினைவே இல்லை சுய நினைவோடு இருக்கும் காலம் எல்லாம் நீங்க தொழுது தான் ஆகணும் ஒரு சில சகோதர்ட்ட வந்து கேட்கிற ஹசரர் எங்க வேலை தரத்துல தொழையலா ஏன் நான் சொல்ற உதாரணமா வேற தலைக்கோக்கு அனுமதி தாராங்களா இல்லையா உங்களுக்கு நூறுமா நான் நினைக்கிறேன் அதேமா இந்த கெனடால வெஸ்ட் இல்லையா வெஸ்ட்ல ஈஸ்ட்லீஸ்ட் அது உங்களை பார்க்க எங்க போனாலும் பாக்குறேன் அநேகமா நூற்றுக்கு நூறு புள்ளி விவரம் இப்படித்தானே இல்ல அந்த திசை எங்கேயோ நீங்க ஒரு பேப்பரை அல்லது நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு கால தண்ணி பட்டுட்டா போதும் ஆனா ஓரளவு என்ன செய்யறது கொஞ்சம் சிறுநீர் கடிக்கப்படல இந்த மனம் கழிக்கப்படல இந்த தொழுத வேண்டியது மேலான பெரியார்களே கணவாள்களே சகோர்களே அதனால எந்த கட்டத்திலையும் தொழுகையை விடுவதற்கு தலாத்தன அனுமதியே இல்லை எந்த அளவுக்கு சொன்னா இமாம் அபு ஹனிஃபார் அவருடைய தொழுகையை விடுறாரு தொழுகையை விட்டுட்டாரு கலாசை அடைக்கணும் அடைச்சி அவருக்கு எந்த அளவுக்கு அடிக்கணும்டா அவருடைய உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய அளவுக்கு அடிக்கணும் அவர் ஜெயில இருந்தும் சௌபா செய்யறார் இல்ல அவர் ஜெயிலிருந்தும் சொல்லுறார் இல்ல அவர் மௌத்தாகிற வரைக்கும் அவரை ஜெயிலையே அடைத்து வைக்கணும் இமாம் அபு ஹனிஃபார் அகமதுல்லோட கருத்து அதற்கு பின்னால் எங்களை இமாம் ஷாப்பி இமாம் ரெண்டு பேருடைய பத்துவா ஒரு ஆக குறைஞ்சது தொழுகையை மகிழ்வு வரைக்கும் என்ன அந்த ஜம்முடைய நேரம் மகிழ்வி மகிழிப்பு அடுத்த நாள் சுபக வரைக்கும் ஒரு சப்பர்ல இருக்கிறார்க்கும் தோழலாம் ஆக இந்த தொழுகையை அந்த நேரம் முடிக்குகின்ற வரைக்கும் அவர் தொழுவல்ல இமாம் கருத்துப்படி மூணு நாள் சந்தர்ப்பம் கொடுங்க மூணு நாள் அவர் தொழவும் இல்லை மூணு நாள் அவர் சோபா செய்யவும் இல்லை அவரை பத்தில் அவருடைய கழுத்தை வச்சிருங்க அவரை கொடை செய்திருங்க பின்னால என்ன செய்யுங்க அவரை குளிப்பாட்டி கவனித்து தொழுவிச்சு அடைக்கிற அவரை இஸ்லாமிய மையவாரியில கூட அறக்க வேணாம் எங்கேயாவது அவன ஜனால்தாவை வீசுங்க இமாம் அகமது ரஹமதுல்ல கருத்து இவ்வளவு முக்கியமான ஒன்று மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்கரே அதனால எந்த கட்டத்திலேயும் சொல்கையை விடுவதற்கு அனுமதியில் தொழுவது ஆக முக்கியமான கருத்துல இமாம் இமாம் கருத்து மிக முக்கியமான ஒரே ஒரு ஹதீஸ் இந்த நிறைய இந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்ல இரண்டு ஆயத் ஒரு ஹதீஸ் முதலாவது ஆயத்தான் என்ன கூறுகின்றான் அவருடைய விடியா இந்த வெளியாக கூடிய வேலையில செய்வாங்களுடைய கரைச்சு ஒரு ஊர்ல ஜமாத்த நடக்கல அவங்க முஸ்லிம்கள் அதாவது கணிசமான ஜமாத்தா தொழல்ல முழு ஊர்வாசிகளும் குற்றவாளிகள் இது அடிப்படையில இன்னும் சில இமாம்கள் அதாவது பின்னால் இமாம்குடைய கருத்தை தான் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான கூறுகின்ற ஒரு ஹீஸ் இருக்கு தொழுக பள்ளியிலேயே தவிர கூடாது அவர் விற்பக அவருடைய தொழுகை கூடாது அளவுல ஜமாத்துடைய கொள்கையை இமாம்கள் மிக அதிகமாக வலியுறுத்தி கூடியிருக்கின்றார் அதனால காரணி அவர்களுடைய ஒரு ஹஜீஸ் மூன்று பேர்களை அல்லாஹ் லான செய்கின்றான் எவர் ஜமாத்துடன் சொல்லையோ அவரின் மீதும் அல்லாஹுடைய தாபம் அல்லாஹுடைய கூறியிருக்கின்றார்கள் ஆஹா ஜமாத் மிக முக்கியமானது என்பதற்கு மேல சொல்ல அந்த ரெண்டு ஆய் இந்த ஹதீஸ் எது ஹசரத் அப்துல்லாஹிபு உம்மி மக்தூரதி அல்லாஹோன் அவங்கானது ஹதரத் அப்துல்லும் ரதி அல்ல அவங்களுடைய கண் தெரியாது என்ன பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாரத்திற்கு நான் கூடி கொடுக்கக்கூடிய அளவுல சரியான ஒரு கூடி காரன் எனக்கு கிடைக்கல என்ன அவரு சம்பளம் கொடுக்கணும் அவர் கேட்கக்கூடிய அளவுல சம்பளம் கொடுப்பதற்குண்டான வசதி என்கிட்ட இல்ல மூணாவது காரணம் மூணாவது காரணம் மதினாவுல மிருகங்கள் இருக்கிறது காட்டு மிருகங்கள் இருக்கிறது இந்த மிருகங்களுடைய சொல்லணுமா நபி கேட்டாங்க போகுதாங்க சலுகை இல்ல நீங்க எப்படி ஆவது அந்த ஓரம் சுவர்களையோ மரத்தையோ பிடித்தாவது வந்து ஜமாத்துல கலந்து கொள்ளத்தான் வேணும் மேலான பெரியார்கரே கண வான்கரே சகோல்களை ஜமாத்தை விடுவதற்கு அந்த மிருகங்களுடைய அல்லது மிருகங்களுடைய பயம் அல்லது திருடர்களுடைய பயம் என்று வைங்க சித்திர மிருகங்களுடைய பயம் இல்ல ஆனா திருடர்கள் குள்ளக்காரர்களுடைய பயம் உயிருக்கு ஆசத்தின் அனுமதி இந்த ரெண்டும் இல்லாத கட்டத்துல ஆண்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதியே அவங்க வீட்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளுவாங்களோ அவர்களுடைய பொதுவா பெண்கள் வாரத்துக்கு விரும்பல எந்த அளவு பெண்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ள அந்த அறைக்குள்ள சொல்லுவாங்களோ ஆண்கள் ஜமாத்தோடு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கிற மாதிரி பெண்கள் வீட்டுல அவர்கள் அறைக்குள்ள தொழுதால் மடங்கு நன்மை கிடைக்கும் அவசரமாறது நாளும் நீங்க வேலைக்கு போங்க அந்த பள்ளிக்கு போகும் போது எந்த அளவுக்கு கூடிய டீசல கூட நிற்பான் அது கட்டும் அதுக்குதோ முக்கியமான ஒரு வணக்கத்திற்காக எழும்பி போகிறா மேலான பிரியாக்களை அதனால் முடிவெடுங்க ஒவ்வொரு நாளும் பள்ளியில வந்து தொழுவேன் பள்ளியுடைய தொடர்பு ஏற்படணும் அதே மாதிரி தான் ஜமாத்து கவனம் காட்டணும் உங்களுடைய சக்கராத்து வருத்தம் நபியால நடக்கேலா ரெண்டு தோளை புடிச்சு கொண்டு நபி அவங்க ரெண்டு காடை பூமியில இழுத்து கொண்டு வராங்க மஸ்ஜிதுக்கு நபி அவர்களால நடக்கையில ரெண்டு சகபியுடைய தோல்பட்டை புடிச்சு கொண்டு வராங்க நபி அவங்க மஸிது நப வீர வந்து தொழுகையில ஜமாசில கலந்து மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே எவ்ளோ முக்கியமான கூட கண்டைக்கே நாங்க ஞாபகம் அதரக்குமார் இவ்வளவு கத்தா பிரதி எல்லாம் வண்ணும் பஜ்ர தொழுகையில தான் அவருடைய வயிற்றுக்குள்ள உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டுருச்சு வாயால பாட குடிச்சா அது வயிற்று வழியால ரத்தமாக வெளியில வரும் அந்த அளவுக்கு மயக்கம் தெரிந்தவுடன் அதரக்குமார் கேட்பாங்க நான் சுபகரன் என்ற காத்த தொழுது உதவி செஞ்ச அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் நன்றி செலுத்த மேலான பெரியார்களே கணவார்களே சகோர்களரே அன்பிற்குரிய தாய்மார்கடைய சகோதரிகளே அதனால அஹந்தால் ஒரு அழகான பயிற்சி எடுத்தோம் ஒரு தொழுகையை நாங்கள் விடல்ல மஜ்ர தொழுகையும் விடல்ல நஷா தொழுகையும் விடல்ல மொத்தம் அப்தர் மகரி போன்ற தொழுகைகளையும் விடல்ல இந்த பயிற்சி ரமதால்ல மாத்திரம் அல்ல முழு வருஷத்திலையும் வாழ்நாள் பூராவும் மரபிக்கின்ற வரைக்கும் இந்த அமல்கள் எங்களுக்கு வந்துடுவோம் இது வந்துருச்சு இதனுடைய பறக்கத்தை கொண்டு மற்ற அனைத்தையும் அல்லா லேசாக்குவான் இது எங்கள் தவறு அல்ல இது வீணாக இருக்கின்றா மற்ற எந்த அமல்கள் இருந்தாலும் இது வீணானதுனால அதை கொண்டு அல்ல குற்றம் விடுவான் மேலான பெரியார்களே கணவன்கடே சகோர்களே கடந்த காலத்தில் உள்ளவங்களும் எந்த அளவுக்கு சொன்னா அதனால அஜீபுன ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சகாவி உலகத்துல நூத்தி வருஷம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அஜீபுணர் ஹாத்தம் ரவியல்லாகுவானும் அவர்கள் நூத்தி வருஷம் நூத்தி இருபது வயது அதே மாதிரி தான் சாபித் அவர்களும் நூத்தி இருபது வயசு அறுபது வயசு ஜாகிலியாவுல அறுபது வயசு இஸ்லாத்துல அடி உத்தம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதே ஹிஜிரி ஒன்பதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒன்பதுல அவர்கள் வபாத்தானது அதாவது ஹிஜிரி முப்பத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜிரி ஒன்பதுல அவங்க வபாத்தானது ஹிஜிரி முப்பத்தி கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால உனத்துல முப்பது வருஷம் வாங்கி முப்பது வருஷத்துடைய எப்ப வயசு அவ ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் நான் இல்லாம வாங்க கேட்டதே இல்ல அந்த அளவுக்கு தொழுகையில அதனால மிகப்பெரிய தலைவர் அவர் வரு நான் பள்ளியில தான் இருந்திருக்கின்றேன் அந்த பாங்கு நான் கேட்டேன் அல்லது அல்லது அல்லது ஒரு கண்ணே அவங்க போயிருச்சு அந்த கட்டத்திலையும் தொழுகையை விட்டதில்லை சரி அந்த காலத்துல நீங்க சொல்லிடலும் நபியுடைய காலம் சஹாபாப்புடைய காலம் தவி காலம் இப்பொழுதும் அலக்தில்லா எங்க காலத்துல முன்னால வாழ்ந்த காலத்துடைய அந்த பெரியார்களை நாங்கள் எடுத்துக் கொண்டோம்டா இந்து தொழுகையில பேணிதரானவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க தெரியும் குதும்பினார் என்று சொல்லி பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது இப்படி தாஜ்மஹாலோ அதே மாதிரி குத்தும்மினார் குத்தும்பினார் சொன்ன ஒரு விசேஷமான கட்டிடம் அநேகமா அதில் நிழல் உள்ள கட்டடம் உலக முக்கியமான அதிசயங்கள் ஒரு அதிசயம் சொல்றாங்க அந்த புத்தும் கட்டியவர் குத்துபுத்தின் பக்தியாரி சாக்கி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான் குத்துபுத்தின் பக்தியாரி சாக்கி என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த புத்துமின கட்டினாரு அதனால தான் அவருடைய பெயரை வைத்து குத்தும்பினார் என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டது முதலாவது நிபந்தனை அவர் பாலி காணதில் இருந்து அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து என்னுடைய இந்த ஜனாதா தொழுவிக்கின்ற வரைக்கும் ஒரே ஒரு நாளுடைய தகச்சு தொழுகை இருக்க கூடாது இரண்டாவது அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்த்திருக்க கூடாது லேசான கண்டிஷனா ஏதாவது ஒரு தடவை கண்ணால பட்டுவிடும் ஏதாவது ஒரு தடவை அவருடைய முந்தின சுண்ணத்தை தவறி போய்விடும் ஏதாவது ஒரு கட்டத்துல அல்லது ஒரு நாள் போக போகுது மக்கள் எல்லாம் இந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடிய எதிர்பார்த்து ஒரு வயது முதல் மனிதர் அவருடைய முகத்தை கீழே போட்டுக் கொண்ட மக்கள்புத்தீன் தலையை மறைத்து வச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன் அடக்கப்படாமல் இருக்கும் அந்த பயம் மட்டுமில்லாத்தே இந்த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 மன்னர்கள்ேஷ்மா பெரிய இந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்ல ஒரு அண்மைய பெண் அவருடைய முந்தின ஆட்சியில் நேர் மாற்றமல்லாம் பாதுகாக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு குவைத்திலிருந்து ஒரு ஜமா ஜோடான்னு போகுது ஜோடான்ல தர்கான்னு சொல்லக்கூடியவரிடம் நாங்க கூட வேலை செஞ்சிருக்கிறோம் அந்த தர்காவுல ஒரு அந்த குவைத்துடைய ஜமா முக்கியமான ஒரு ஷேகம் வந்திருக்கிறாரு வெள்ளிக்கிழமை தின சென்று இப்பொழுது ஜும்மா தொழுதாச்சு இப்பொழுது ஊர் மக்கள் வந்து அந்த சேகத்தை கேக்குறாங்க எங்களை காலையில அறவிகள் அதிகமா மூத்தான உடனடியாக அடைக்கிடுவாங்க எவ்வளோ ஒரு வாலிபர் மௌச்சா போனாரு அவர் அடக்கிறதுக்கு நாங்க கபுரை தோண்டினோம் ஆனா அந்த கபுரை தோண்டிடுறதோட கபுரல பெரிய ஒரு பாம்பு உண்டு அந்த பாம்பு இரண்டு நிறத்தில் உள்ள பயங்கரமான பெரிய மணப்பாம்பு மாதிரி ஒரு பாம்பு பண்ணாக என்ன சேற அந்த ஷேခ சொன்னாரே எங்க ஒரு இரு நூராடி தalle அதே மையவாடில இன்னும் ஒரு قبرத்து ஒண்ணுngande இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேஞ்சேன சேறாங்க கொஞ்ச தூரத்திலே நூராடி தalle இன்னும் ஒரு قبرத்து தோன்றாங்க அந்த قبره தோண்டி முடிச்சதோடு பார்த்தா அதே மாதிரியான பாம்பு இந்த कब्रுக்குள்ளே வந்திருச்சு இப்ப அங்க போய் பார்த்தா அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ரெண்டு कब्रல ரெண்டு பாம்பு இப்ப ஷேခ சொன்னாங்க என்ன சேற ஷேခ சொன்னாங்க ஏழு முன்னா நீங்க ஏதாவது பெரிய கம்புகள் தடிகளை கொழந்து மெதுவாக கபருக்குள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியில போட்டு இந்த வாலிபுரை அடக்குங்கன்னு சொல்லி இப்ப அதே மாதிரி செஞ்சாங்க அந்த பாம்பு ஆட்டம் இல்லாம அசைவில்லாம அப்படியே இருக்குது வேளாண் பெரியார்களே கரவான் கணேஷ் அவர்களே என்ன செய்யறாங்க அந்த வாலிபுரை கொண்டு போய் அந்த கபுல வைத்தல் தான் தாமதம் இந்த பெரிய ஜென்ரேட்டருடைய சத்தம் மாதிரி அந்த பாம்பு நல்லா ஆட்டி அசைந்து முழு புழுதிய புரட்டி கொண்டு அந்த கபருக்குள்ள போய்ட்டு எந்த அளவுக்குண்டா அந்த கப்பல் செய்யப்பட்டிருந்த வாலிபனுடைய வேறவளியில் கூட வாப்பாட்டை மகன் உலகத்தில் ஏதாவது பாவம் செஞ்சு கொண்டிருந்தான தவறு செஞ்சு கொண்டிருந்தான் பாப்ப சொன்னாரு எனக்கு இருந்த பெருஷா தெரியல ஆனா என்ன மகனு சரியா சொல்ல மாட்டான் நேரத்துக்கு தொழுவூர் அவன்கிட்ட பழக்கமே இல்ல அந்த உண்டு தான் அவன் கிட்ட அப்ப அந்த பெரிய ஷேக் சொன்னாரு அதனால தான் அல்லாஹ் துனியால் அவரை கொடுத்த தந்தன மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதெல்லாம் எங்களை எல்லாத்தையும் பயங்கரமான தண்டனை பாதுகாக்கணும் அதனால எங்களை வந்திருக்கக்கூடிய ஆண்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வாரது வந்திருக்கிற பெண்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வாரு எவ்வளவோ பெரிய பெரிய எண்ணங்கள் வச்சு நான் எப்படி செஞ்சு காட்டுவேன் என்னால முடிக்க முன் உலகத்துடைய விஷயத்துல நாங்க ஒரு முடிவு உறுதியளிக்கிற மாதிரி இந்த தொழுகையுடைய விடயத்துல எப்படி நான் விடமாட்டேன் இன்ஷால்லா இந்த ரமதால் நான் ஆரம்பிச்சாச்சு இதனுடைய முடிவு என்னுடைய கபரு வரைக்கும் கபருக்கு போய் சேர்கின்ற வரைக்கும் என்னுடைய துளிகையை விட மாற்றி வந்திருக்கிறோம் நாங்க எல்லாரும் ஒரு உறுதியான எண்ணத்தை இந்த புரிதமான நேரத்தில் நாங்க எல்லாம் உறுதியா நீய்த்து வைப்போமா விஷா அந்த கபூர் செய்து யா ல்லா உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு தோப்பி செய்வாய்க்கா ரமதான்ல கொஞ்சம் அமல்கள் செய்தோம் யாழ்லா வணக்கங்களை செய்தோம் யா ல்லா தொலகைகளை தொழில் வந்தோம் யா இதை விட்டு விடாமல் கடைசி வரைக்கும் முறைக்குமே இந்த அமல்களை பேணுதலோடு தொழுகையை பேணுதலோடு ஜமாத்தோடு சொல்வதற்கு உதவி செய்வாயாக எங்கட தொழுகைகளுக்கு என்னென்ன தலைகள் இருக்கதோயா அந்த இளைஞர்கள் இருக்கதோ யா ல்லா அவை அனைத்தையும் அறிந்திருக்கிறாய் அந்த கரைகளை இடைஞ்சல்களை சொல்லக்கூடிய அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்ன சொலுதோ என்ற முக்கியமான விஷயம் மறந்துருச்சு இப்ப எங்க சில சகோதரர்கள் உங்களுக்கு ரெண்டுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சொல்கைக்கு தான் பயான கேட்கறத நன்மை கேட்டு கேட்டு என்ன செய்ய சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க கடைசியில பத்தரை காற்று பன்னெண்டரை காற்று பதினஞ்சரை காற்று முடியும் போது ரமணால கொஞ்சம் முயற்சி செய்யுங்க எல்லா இடத்துக்கும் முதல்ல தான் வராங்க ஆனா இங்கான எங்களை சகோதரர்கள் நேரம் போக போகத்தான் வராங்க அதனால உங்களைத்தான் ஓதுனும் ஓதுவதற்கு டைம் கிடைக்கல அந்த மூலக்குறான்ல தொழுகையாவது கேட்டு முடிச்ச முயற்சி செய்யுங்க அதனால அடுத்தடுத்த வருஷங்கள்ல தயவு செய்து காலம் தாமதம் பண்ண உதவும் செய்யணும் எடுத்து நேரத்தோட ஏழரை எல்லாரும் முயற்சி செய்யுங்க வேற ஏதாவது இந்த சித்தியில என்ன முடிவு எடுத்துக்கிறாங்களோ அதுதான் சவுதியில கண்ணங்களை நோம்பு பிடிக்கிற நேரத்துல நீங்க நோம்பு பிடிங்க சவுதியு துறக்கிற நேரத்துல நீங்க நோம்பு தொடங்கியத்தை அப்படி ஒன்றில் எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது எந்தெந்த நாட்டுல அவங்க அந்த நாட்டுல அதாவது ரெண்டு நாட்டுக்கு பக்கத்துல துணை தூரம் அதிகமா இருக்குது அந்த நாடு அவங்க தனியா முடிவு செய்வாங்க இந்த நாடு எந்த அளவுக்கு சவுதியில் உள்ள முக்கியமான முக்தி அப்துல் அஜீஸ் பின் பால் பல வருஷ காலமாக முப்தியாயிருந்தவர் சமீப காலத்தில் எழுதிய முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாட்களும் முடிவெடுத்த தீர்ப்பாக அழிக்குகின்ற சவுதியில் உள்ள அப்துல் அஜித் பின் பாக் என்று சொல்லக்கூடிய பெரிய முஃப்தி அவங்க அவர்களுடைய ஒரு பெருநாள் அங்க ஒரு பெருநாள் அதெல்லாம் தலைப்பிச்சுக் கொள்ள வேண்டிய தேவையில்லை இதுல ஆக முக்கியமான அம்சம் எந்த நாட்டில் சூரிய சந்திர அதாவது சூரியனுடைய உதயமும் சந்திரனுடைய உதயமும் வித்தியாசப்படுமோ அவர்களுக்கு தொழுகையுடைய நேரம் நோன்புடைய நேரம் வித்தியாசப்படத்தான் செய்யும் ஒரே நேரத்தில் உதயமாகுது சந்திரன் ஒரே நேரத்தில் உதயமாகு என்று சொல்லுங்க பிடிக்கிறது ஒரே நேரத்தில் பிறநாள் தான் கொண்டாடுறது ஆனா சந்திரனுடைய உதயம் வித்தியாசம் சூரியனுடைய உதயம் வித்தியாசம் தொழுகையுடைய நேரமும் வித்தியாசப்படும் நோன்புடைய நேரமும் வித்தியாசப்படும் பிறநாளுடைய நேரமும் வித்தியாசப்படத்தான் செய்யும் நபியுடைய எந்த ஒரு அதிசும் இல்ல முழு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டாடமே முழுங்கள் எங்குமே இல்ல ஒரே நேரத்தில் அவங்க மே கொண்டாடுறாங்க மதிய நாள் உள்ளவங்க சனிக்கிழமை தான் கொண்டாடி மக்காவுக்கு அந்த நாளைக்குறது அவங்க சொன்ன முடிவுதான் முடிவும் அவங்கள அப்படி அவங்க முடிவு எடுத்துட்டாலும் நாளைக்கு நூற்றுக்கு நூறு புறப்பட்டு நாட்டுல அதனால நீங்க நாளை பெருநாளை கொண்டாடுங்க அதனால ஒரே அவங்க போன் பண்ணாங்க இங்க நாளை பெறும் சௌதியில் எங்களுக்கு ஆதாரம் இல்லை இதுல மட்டும் அவருடைய சௌதி அரபி ஜுப்பா போடுறாங்க போடுங்களேன் ஆதாரம் கொண்டாடுறது மட்டும் சவுதி நோப்பு பிடிக்கிறது நோப்பு பிடிக்கும் போது இல்லாத அவசரம் பெருநாளம் மேலான பெரியார்களே கணவான் கணேசர்களே அதனால சௌதி ஆதாரம் இல்லை எங்களுக்கு குரான் ஹஜீஸ் ஆதாரம் எங்களுக்கு ஆதாரம் எங்களுக்கு நான்கு இமாம்கள் இந்த காலத்தில் உள்ள உழமாக்கள் அது சவுதியுடைய உழவாக்கராக இருக்கலாம் எமல் உள்ள உளமாக்கரா இருக்கலாம் தக்குவாவ உணமாக்கல் எங்களுக்கு ஆதாரிக்கிறார்கள் இந்த நாட்டில் உணமாக்கள் என்ன டிசைட் பண்றாங்களோ முடிவெடுக்கிறார்கள் செயல்படுறதுல அடிப்படையில்